வருடமா திடீர்ந்துச்சு கிடையாது அப்படெல்லாம் கேட்கறனாலே என்ன ஆயிட்டு இருக்கு குரு பகவான் எங்கெந்த போயிட்டு எந்த ராசிக்கு என்ன நன்மைகளை பயக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற கோட்டு போட்ட ஜோசியர்கள் அனைவரும் சொன்ன பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி வந்து தொகுப்படம் நீங்கள் பார்க்க போறோம் ராசிஸ் ஆஃப் ஸ்டார்டிங் என்ன ஆக இந்த குரு பகவான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மேசராசிலேருந்து சேரட்டோ பூச்சி ரிசபராசியில் போய் தே மஸ்தி இதுல என்ன ஆகும் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஆசைகளாக ஓவரால் வந்து மக்களாக நம்ம அடிமாவும் சின்ன சின்ன ஆசை என்ன ஆயோ பேசிக் டைப் டோன்ட் திங்க் அபவுட் ாலேயணம் ஆகிடும் இருக்கும் போன சீசன் வாய்ப்பைன் போது இடத்துல தான் சஞ்சரிக்கிறார் என்ன குழப்பம் நெஞ்சில் படப்பிடிப்பு அதெல்லாம் பல்லாயிரம் கணக்கில் அக்கௌண்ட் வைக்கிற அளவுக்கு பண தேவை நிறைய வாய்ப்பு அபிநவ் கிட்ட போய் முட்டு சந்திரா அவர் புரியாது இல்லை அது மாதிரி புரியாத நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஒரு வருஷம் நடக்குமா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வாட்டி யோசிக்க முடியாது இல்லை அதனால ஒரு ரெண்டு ஆத்தியாவது யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு வேலையில வந்து தடை வருமானது பவித்ரா படத்தில் வரிகா அப்படி நிறைய கொடுப்பாங்களோ அது மாதிரி உங்களை யாரும் ஒரேன் வருது பன்னாவதுண்டியாவதுவுமே இந்த முயற்சி பண்ணி தான் புது வீடு அதாவது வாங்கி ஏற்று ஊருக்கு வெளியில புறநகர் பகுதியில் மூணு பெட்ரோம் வீடு குரூப் பயிற்சி படிப்பு வந்து நல்ல வருமா அப்படியே கஷ்டப்பட்டு மனப்படம் பண்ணி நல்ல மார்க் வாய்ப்பு உடல்நிலை வந்து விழுப்புரத்தில் குரு hadiyama da lighta manadila mayakam thayakam kulappam chi laana varamaatendhi short name supya annringala correct da kulappam kalakkam la varaduknariya vaippla iridi ana ungalku nalla vishayangala nariya nadaguma malinchemattila poi elinchemana saapra mari romba doora travel panni or nalla vishayatha pandrathukana vaippu iridi velinaattu payanangal adha appra ungalkum enna mariye vaayda edriyan o vara apdi pesna romba bokku ni ara vandhu kuthra mari naalu varathu onni limit a pesna podhu daivu seedha balaji atta pesadhenu ungal vandiridi adha appra ungaloda thambi thangigal yara irukanga nu solla dharma duri brothers ma naduppangala eppadi saranjraj vandhu superstar ya yamathi gauthuru varo மாதிரி உங்க தம்பி தங்கைகள் எச்சரிக்கை நீங்க கும்பிட வேண்டிய கடவுள் புள்ளியார்பட்டி விநாயகர் கண்ணி ராசி கன்னிராசி உங்களுக்கு செம்மையா இருந்தான் அப்படியே பாண்டியராஜன் படம் தானே ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கிறாரு ஓடி போறவனுக்கு ஒன்பதாயிரத்துல குருன்ற மாதிரி என்ன தமிழ்ல சித்து எப்படா பழமொழி எழுதினா இருந்தீங்களா அவருல அந்த காலத்து பாட்டி எதோ எழுதி அது மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் ஊடுவாசல எங்கமான எக்கச்சக்க போய் சொன்னாலும் குரு வந்து உங்களை காப்பாத்து வரான் அதுக்கான தப்பு கேட்டாக்குவார் நல்ல தப்பு நல்ல தப்பு என்னன்னு இருக்கீங்களா தெரியாது நம்மளுக்கு அதே மாதிரி தம்பி தங்கையெல்லாம் வந்து சமுத்திர படத்தில் வர சிஸ்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு மல்லிகையே மல்லிகையே நீங்க குடும்பத்தோட கும்மி அடிக்கிறதுக்கணும் வாய்ப்பு இருக்குது ஆடம்பர செலவு பண்ணுவீங்களா அதாவது மூணு கிலோ முட்டக்கோச வாங்குறது ரெண்டு லிட்டர் பெட்ரோல் ஒன்றா அப்படியே வாங்குறதுன்ற மாதிரி எக்கச்சக்க ஆடம்புற செலவுகள் முட்டக்கோசு வாங்குறீங்களா கட்சியாக ஆண்ட்டி அவியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் சைடு வந்துட்டுருக்குது வீட்டில் வண்டி அம்பானி கன் டு அவல் தி ஜேஸ் அளவு இருக்கும்போது டோன்ட் டூ ஆடம்புற செலவு பிரீத்தி சிந்தா மாத சந்தா கட்டினாங்களான்ற கவலையில் எதுவுமே இல்லாமல் அப்படியே செம்ம ஜாலியாக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு மார்க் வந்துருக்கு என்பதுதான் இந்த குரு உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் அதுக்காக என்ன யார் அப்படின்னு பார்த்தா வந்து விரிச்சுக்கலாம் பயங்கரமாரிசரி எனக்கு வந்துருச்சு அப்பின் பாத்தாக யாராவது கூட்டி புக்னு வாயிலே குத்தி நின்னுச்சுங்களாம் அவங்க வந்து ஐ இன்னொன்னு கொடுங்க நல்லா இருக்கே அப்படினு சொல்லிட்டு நீங்க கேட்ட பாடல்ல ஃபோன் பண்றவங்க மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 70 மார்க் குத்திட்டிருக்காங்க நேயர்களே ஃபார் தி வீச்சுக ராசி யூ டோன்ட் ஹேவ் டு வொரி அபௌட் எனிதிங் நாமக்கல்ல போய்ட்டு ஆஞ்சனீர் பகவானே ஆஞ்சனையா நீதான் பா என்ன காப்பாத்துறோம் அப்படினு வேண்டிக் நின்னுச்சுங்களாம் அதுதான் அர்ஜுன் பட கிளைமாக்ஸ் மாதிரி உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயமாவே நடக்கும் அதுக்கு அப்புறம் இந்த மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இன்னும் வந்துருக்குதுன்னா கல்கัต புக்ல கடைசி பேஜ்ல வந்து கின்ன சாதனை பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சாதனை நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இஃப் யூ ஆர் எ மகர உங்களுக்கு குரு அஞ்சா இடத்தில் இருக்கிறார் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பதினெட்டாயிரம் பாஸ் ஆகும்போது அஷ்டலட்சுமி கோயிலை வந்து ஒரு நாலு வாட்டி சுற்றி வர முடியாது பலன்கள் பெற்றா எண்பது நூறு மார்க்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது மகரே மகரம் சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்த குரு உங்களுக்கு பத்தாவது இடத்துல வந்திருக்கிறார் பத்தாவது இடத்துல குருன்னா பொறுமையா இருக்கு வர மாட்டேன்ல அப்படின்னா கூட அதான் அர்த்தம் பொறுமையாக இருக்க வேண்டிய டைம் ரொம்ப வாட்ச்ஃபுல்லி பிளே லைக் கில்கிஸ்ட் ஆஃப் நீங்க செய்ய வேண்டியது உங்க பதவியை நல்லா தக்க வச்சுக்கணுமா ஏன்னா இந்த குரு பத்தாவது இடத்துல இருக்கும் போது லைட்டாக நாற்காலி சேகாயினே இருக்கும் கர்நாடக அசம்பி மாதிரி இருக்கும்போது ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க பதவியை சேர்த்து வச்சிக்கணுமா உங்களோட பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை பத்தில் வர செகண்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டார் குழந்தை எப்படி வந்து செம்மையா புடிவச்சு ஒரு பெண் பூரா அப்படின்னு பாடுதுக்கு அப்புறம் மொஉ அது மாதிரி உங்க பசங்களை நீங்க கனிவா பேசி, நனிவா பாடி, பனிவா ஆளதான். இது மாதிரி பண்ணா உங்க பசங்க வழிக்கு வருவாங்களா இல்லனா செம்மயா வந்து நந்துபாங்களா. அப்புறம் ஆன்மீகத்துல ஓவர் ரீட் பாடு வர போறான். ডেইলি காலையில இந்த நாள் இனிய நாள் பகம் வீட்டு வீட்டுல களம் மாட்டினா பாத்துங்களேன். ஓவர் ஆல் 55 மார்க் ஒன்றியது 100க்கு. அடுத்து அந்த குருதி புனல் படத்தில் வர धनुष ராசி இன்ன ஒன்றியது அப்படிን பாதாக வந்து ஆறாவது ஏத்துல குரு இருக்கறாரா. ஆறாவது ஏத்துல இருக்கற குரு அப்படின்றதனால ஜூனியர் என்டர் படுத்தியே நீங்க 4 வாட்டி சப்டைட்டில் இல்லாம வந்து பார்க்கலாம். அவ்வளோ டேய்ரி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கத்தசாமி படத்தை கண்ணமூட்டு பார்த்தால தேவிஸ்ரீ பிரசாத் குரல் எப்படி கேட்க இருக்குமோ அது மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நடக்கிற விஷயம் நடக்கும் அதனால தேவையில்லாத விஷயத்தை பற்றி கவலைப்பட வேணாலும் உங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய கும்மிடி பங்க போதா கும்மிடி அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஆன்டி வந்து ஒரு டென் வாழப்பழத்தை வாங்கினது நம்ம வீட்டில் நாலு நாள் தங்கி அதை சாப்பிட்டு போவாங்க சொந்த போறாங்க சொந்த பாந்தங்கள் எல்லாம் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வாழப்பழம் சாப்பிட்டு குடும்ப ஆட சந்தோஷமா இருக்குதுன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது உண்ட கலப்பு தொண்டனுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி லைட்டா மந்தமாகவும் இருக்குமா நீங்க என்ன பண்றீங்கன்னா சமயபுரம் போயிட்டு மாரியம்மனை மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸோட காட்சி மாதிரி இல்லாம கொஞ்சம் பெற்ற வாய்ப்பு இருக்கு ஐ போயிட்டு நடராஜ பெருமான ஒரு வாழ்க்கை வர சிவகுமார் வராதுக்கு வாய்ப்பு அமைதி பேர் தேவையில்லாத மனசஞ்சல்கள் வாய்ப்பு அதுக்கு அப்புறம் என்ன நீங்களேன்றிபதினரா பதினோரு பிளேஸ்ல குருங்க ஆகிரோஷமா நினைச்ச விஷயம் குரு பயிற்சி மக்கள் தொகை நிறைய வாய்ப்பு முன்னேற்றத்தோட குடும்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய அறிவுரை வாய்ப்பு எல்லாம் நீங்க வந்து கும்பகோணத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போயிட்டு ராம ராமான்னு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் குட் வல் இஃப் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப் ஆல்சோ கத்துவெல்லாம் நம்மளுக்கு பேச வராது இருந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாம கூட நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம லைட்டாக பார்ப்போம் அதனால தான் நான் வந்து சொன்னேன் அப்படி சப்போஸ் உங்கள் பலன்களை கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நைட் பதினோரு மணிக்கு டிவியை போடுங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லாத ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது வாய்ப்பு இழந்த யாராவது ஒரு நடிகர் நடிகை வந்து உக்காந்துருப்பாங்க ஜோதிடரே இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த ஜோசிரோ டாக்டரோ அவரும் பயணமாக புட்டு புட்டு வச்சு பதில் சொல்வார் ஆனால் முக்காலச்சி நீ உறுப்பிடவே மாட்டேன் அப்படின்னு தான் அரின்பா அது கேள்வி நீ கேட்டுக்கிறது கேட்டு அதிகா மூச்சு வாழ்கிற சாமி சொல்லல